நற்றினையின் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் கதையோடு உறவாடு நிகழ்ச்சிக்காக உங்களுடன் மதுரையிலிருந்து விஜய இன்று நாம் பார்க்க இருப்பது ஒரு அற்புதமான நாட்டுப்புற ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு நாட்டுல ஒரு ராஜா இருந்தாரு அந்த ராஜாவுக்கு ஒரு மகன் இருந்தான் அந்த இளவரசனுக்கு ராஜா எல்லா விதமான கலைகளையும் கற்றுக் கொடுத்திருந்தாரு வில் பயிற்சி வாழ் பயிற்சி மற்றும் குதிரை ஏற்றம் மல்யுத்தம் இந்த மாதிரி போர்க்கலைகள் மட்டுமில்லாம வேதங்கள் சாஸ்திரங்கள் மந்திரங்கள் இதையும் கற்றுக் கொடுத்துருந்தாரு அது போக அவனுக்கு என்ன சொன்னார் அப்படின்னா நீ ஒரு அரசன் அப்படின்னா உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் அதனால ஏதோ ஒரு பொருளை உருவாக்குற கலையை நீ கற்றுக்கோ அப்படின்னு சொல்லவும் இளவரசன் சொன்னா பொருளை உருவாக்கி நான் என்ன பண்ண போறேன் நான் நாட்டை தானே ஆளப்போறேன் அப்படின்னு கேட்கவும் அவர் சொன்னாரு இல்லை மண்பாண்டங்கள் செய்கிறது துணி நெய்கிறது இல்லைனா வந்து கம்பளங்கள் கம்பளம்னால் தெரியும் இல்லையா கார்பெட் அந்த மாதிரி கம்பளங்கள் நெய்கிறது அல்லது வேறு ஏதாவது போர்க்கருவிகளை செய்கிறது இந்த மாதிரி ஏதோ ஒரு கலையை கற்றுக்கோ அது உனக்கு வாழ்க்கையில் உதவும் அப்படின்னு சொல்லவும் இளவரசன் கேட்டான் இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் எனக்கு ஒன்றுமே விளங்கலை அப்படின்னு சொல்லவும் அவர் சொன்னார் அரசனாவே நம்ம கடைசி வரைக்கும் இருப்போம்னு நினைக்கக்கூடாது நமக்கு எந்த கஷ்டம் என்னாலும் வரலாம் நாளைக்கு எதிரிகள் வந்து நாட்டை துண்டாடிட்டு போனாலும் உன்னுடைய கைத்தொழில் மட்டும்தான் உனக்கு வாழ்வு கொடுக்கும் அதனால் ஒரு கைத்தொழில் கண்டிப்பாக உனக்கு தெரிஞ்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ராஜ்யம் போகலைனாலும் நீ ராஜாவாகவே வாழ்ந்தாலும் கூட உனக்கு சில இடர்பாடுகள் வரலாம் அதாவது கஷ்டங்கள் வரலாம் அப்போ உன்னுடைய கைத்தொழில் தான் உனக்கு கை கொடுக்கும் அதனால் நீ கற்றுக்கோ அப்படின்னு சொல்லவும் இளவரசனும் அரைகுறை மனசோட சரின்னு ஒத்துக்கிட்டு போனால் போய் பார்த்ததில் அவனுக்கு எல்லாத்தையும் விட கம்பளங்கள் நெய்யறதில் அவனுக்கு ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருந்தது கம்பளங்கள் அப்படின்னா அந்த கார்பெட்டருக்கு இல்லையா ரொம்ப அழகாக இருக்கும் அதை பார்த்து அவனுக்கு இந்த மாதிரி ஒரு பொருளை நம்ம செய்ய கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த கம்பளங்கள் நெய்யிற கலையை வந்தான் அவன் அதில் மிகவும் தேர்ச்சி பெற்று அவன் செய்த கம்பளங்கள் கலைநயமிக்கதாகவும் அபூர்வமான வேலைப்பாடுகள் நிறைந்ததாகவும் இருந்தது இதை பார்த்த மக்கள் எல்லாரும் இளவரசரோட திறமையை பாராட்டினாங்க இலவரசனும் ரொம்ப சந்தோஷமா இருந்தான் இப்படி சில நாட்கள் போயிட்டு இருக்கும்போது இளவரசனுக்கு திருமண வயது வந்ததும் அவனுக்கு பக்கத்து நாட்டு இளவரசிய திருமணம் செஞ்சு வச்சாங்க இளவரசனும் இளவரசியும் மிக சந்தோஷமாக நீண்ட காலம் வாழ்ந்து வந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு நாள் காட்டுக்கு வேட்டையாட போன இளவரசன் தன்னுடைய படை பரிவாரங்களை பிரிஞ்சு ரொம்ப நீண்ட தூரம் வந்துட்டான் அவன் ஒரு புளியை தனியாக விரட்டிக்கிட்டு வந்ததில் தன்னுடைய படை பரிவாரங்களை பிரிஞ்சு போகிறோம் அப்படின்னு தெரியாமலே தனியாக போய் காட்டுக்குள்ள ரொம்ப தூரம் போய் மாட்டிக்கிட்டான் அந்த இடத்துல வந்து ஒரு திருடர் கிராமம் இருந்தது அந்த திருடர்கள் எல்லாரும் இளவரசனை சுற்றி வளர்ச்சி பிடிச்சிக்கிட்டாங்க அவங்களோட பழக்கம் என்ன அப்படின்னா யாராவது அகப்பட்டாங்கன்னா அவங்ககிட்ட இருக்கக்கூடிய விலை மதிக்கத்தக்க பொருட்களை எல்லாம் பிடுங்கிக்கிட்டு அவங்கள அடித்து விரட்டிடுவாங்க சில நேரம் வந்து அவங்கள கொன்று போட்டுருவாங்க அது மாதிரி இளவரசன் இருந்த ஆடை ஆபரணங்கள் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிக்கிட்டு இளவரசனை கொன்றுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அவனோட கலையை துண்டாக்கப் போகும்போது இளவரசன் சொன்னால் எனக்கு அரிய கலை ஒன்று தெரியும் நான் வந்து மிக அருமையாக கம்பளங்கள் உருவாக்குமே என்னுடைய கம்பளங்கள் ரொம்ப அரிதானவை அபூர்வமாக இருக்கும் அதனுடைய கலை வேலைப்பாடுக்காக நிறைய பொருள் கொடுத்து மக்கள் வாங்குவாங்க அதனால் உங்கள் கிராமத்தில் இருக்க எல்லாரையும் என்னால் பெரிய பணக்காரர்களாக மாற்ற முடியும் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்கவும் அந்த திருடர்களோட தலைவன் என்ன பண்ணான் அப்படின்னா சரி பார்க்கலாம் இவன் என்ன தான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த இளவரசனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து கம்பளம் நெய்கிறதுக்கான அனைத்து பொருள்களையும் அவனுக்கு கொடுத்தான் இளவரசன் நெய்து முடித்த முதல் கம்பளத்தை பார்த்த திருடர்களின் தலைவன் அசந்து போயிட்டான் இவ்வளவு அழகான ஒரு கம்பளத்தை நான் பார்த்ததே கிடையாது இதனுடைய கலை வேலைப்பாடு உண்மையிலே மிகவும் அரிதாக உள்ளது இதை கொண்டு போய் சந்தையில் விற்றுட்டு எவ்வளவு பணம் கிடைக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய சகாக்கள்கிட்ட சொன்னால் அவங்க அதை எடுத்துகிட்டு போய் பக்கத்து நாட்டு சந்தையில் போய் விற்றாங்க விற்றா அவங்களுக்கு நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பணம் கிடச்சிது இதை பார்த்த அந்த திருடர்களின் தலைவன் இந்த இளவரசனை வச்சு இன்னும் நிறைய கம்பளங்கள் செய்து நாம் அதை வச்சு பெரிய பணக்காரன் ஆயிடலாம் அப்படின்றதுக்காக இளவரசனுக்கு கம்பளங்கள் செய்யக்கூடிய பொருட்களை மேலும் மேலும் கொடுத்துக்கிட்டே இருந்தான் இளவரசனும் கம்பளங்களை நெய்து நெய்து போட்டுக்கிட்டே இருந்தான் இது இப்படி இருக்க இளவரசனை காணாமல் இளவரசியும் மன்னனும் ரொம்ப கவலையில் இருந்தாங்க படை அனுப்பி பல இடங்களுக்கு தேடி பார்த்தோம் இளவரசனை எங்கேயும் காண முடியலை காடு மேடெல்லாம் தேடி திரிஞ்சு பார்த்தாலும் இளவரசனை கண்டுபிடிக்க முடியாமல் படை வீரர்கள் திரும்பி வந்த வண்ணமே இருந்தாங்க கடைசியாக ஒரு நாள் அந்த இளவரசி கடை வீதிக்கு போனால் போய் பல்வேறு நாடுகள்லேருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மிக பொருட்களை பார்த்துக்கிட்டே வரும்போது ஒரு கடையில் பார்த்தா விதவிதமான கம்பளங்கள் அடுக்கி வச்சுருந்தாங்க அதையெல்லாம் பார்த்த இளவரசிக்கு இந்த கம்பளங்களையெல்லாம் இளவரசன் தானே செய்வான் அப்படின்னு சொல்லி அந்த கம்பளங்களையெல்லாம் எடுத்து பார்க்க ஆரம்பித்தா பார்த்த அந்த கம்பளங்கள் எல்லாமே மிகவும் அற்புதமாக நெய்யப்பட்டிருந்தது அவளுக்கு உறுதியாக தெரிஞ்சு போச்சு இந்த கம்பளங்களை எல்லாம் செஞ்சது தன்னுடைய கணவனான இளவரசன்தான் அப்படின்றத அவ உறுதியாக நம்பினான் இப்படி இளவரசி ஒவ்வொரு கம்பளமாக பார்த்துக்கிட்டு வரும்போது ஒரு கம்பளத்தில் பார்த்தா இரகசிய குறியீடுகளும் வரைபடங்களும் நிறைஞ்சிருக்கிறத பார்த்தான் இதை பார்த்த உடனே அவ நல்ல கற்று தேர்ந்த அவளுடைய அறிவுக்கு அது ஒரு வரைபடம் இது எங்கேயோ தன்னுடைய இளவரசன் பதுங்கி இருக்கக்கூடிய ஒரு இடத்த காட்டுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த கம்பளத்தை வாங்கிட்டு போய் அரண்மனையில் வச்சு ஆராய்ச்சி செஞ்சு பார்த்ததில் அது பக்கத்து நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மலை கிராமத்தை காட்டுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டா தன்னுடைய படை அரசனோட துணையோடு அனுப்பிய இளவரசி அங்கு இளவரசன் இருக்கிறத கண்டுபிடிச்சு மீட்டு எடுத்துக்கிட்டு வந்தால் அதுக்கு பிறகு இளவரசியும் இளவரசனும் சந்தோஷமாக வாழ்ந்தாங்க இளவரசனின் புத்திசாலித்தனம் அதை புரிந்து கொண்டு செயல்பட்ட இளவரசியின் அறிவுத்திறன் ரெண்டும் சேர்ந்து தான் கொள்ளையர்கள் தருந்து இளவரசனை காப்பாற்றுச்சு இளவரசனுக்கு ஒன்று மட்டும் ஞாபகத்துக்கு வந்தது தன்னுடைய தந்தை சின்ன வயசில் உனக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு பொருளை செய்ய கற்றுக்கோ அப்படின்னு சொன்னார் இல்லையா அன்றைக்கி அவர் சொன்னதுனால தான் இந்த கம்பளம் நெய்யிறதை நான் கற்றுக்கிட்டேன் இதுதான் என்னுடைய உயிரை காப்பாற்றி இருக்கு தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய தந்தையின் காலில் விழுந்து அவருக்கு நன்றி தெரிவித்தான் ஆகவே குழந்தைகளே நம்முடைய தாயோ தந்தையோ நமக்கு வந்து ஏதாவது ஒன்று கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னா ஏதாவது ஒன்னு நம்ம கற்றுக்கிறனும் அப்படின்னு நினைச்சு நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்தி கற்றுக்க வச்சாங்க அப்படின்னா அது நம்மளுடைய நல்லதுக்கு தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க சரி நேயர்களே